அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து கர்வமும் கோபமும் காமமும் இல்லாத அரசருடைய செல்வம் மிகவும் மதிப்புடையதாகும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் செல்வத்தினால் உண்டாகும் மிகைபட்ட களிப்பு செருக்கு எனப்படும் அளவு கிடந்த காமங் கொள்ளுதல் சிறியவருடைய செயல் ஆதலால் காமத்தை சிறுமை என்று உபதேசித்த செருக்கு வெகுளி காமம் ஆகிய இக்குற்றங்கள் அநீதியை விளைவித்தலால் இக்குற்றங்களை நீக்கினவருடைய செல்வம் நல்ல வழியில் பயன்படும் நிலை பெறும் மதிப்பு பெறும் குலமதம் ஷீல மதம் தனமதம் அழகு மதம் எவ்வன மதம் கல்வி மதம் என மதம் எட்டு வகையாம் மதம்னா செருக்கு கர்வம் குலமதம்னா நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கேங்கிற கர்வம் நான் ஒழுக்கமானவன்கிற கர்வம் ஷீல மதம் பணம் நிறைய இருக்குது செல்வம் நிறைய இருக்குங்கிறதுனால இருக்கிற கர்வம் தன மதம் அழகாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கர்வம் எல்லாரும் சேர்ந்து அழகாக இருக்கேன்னு சொல்கிறதுனாலையும் தான் அழகாக இருக்கோங்கிற எண்ணத்தினாலையும் ஏற்படுற கர்வம் எவ்வன மதம் இளமையாக இருக்கிறதுனால இள ரத்தமாக இருக்கிறதுனால ஆராய்ச்சி பண்ணாமல் என்னத்த வேணாலும் சொல்கிறது கர்வம் இள ரத்த திமுருன்னெலாம் சொல்கிறோமே ஆகையினால எவ்வன மதம் இளமையினால ஏற்படுற கர்வம் படிப்பால் ஏற்படுற கர்வம் கல்வியினால் உண்டாகிற கர்வம் அது கல்வி மதம் தவ மதம் தபஸ் நிறைய பண்ணிட்டா நான் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா எனக்கு எத்தனை ஆட்கள் இருக்காங்க தெரியுமா ஜனமதம்ங்கிறத கூட போடலாம் அதில் இல்லை இதில் சொல்லலை ஜனமதம் எனக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் ஆள் பலம் இருக்குது அதனால் ஆட்கள் பலம் இருக்கிறதுனால ஏற்படுற கர்வம் தபஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு கர்வம் வந்துடும் கடவுளுடைய அருளால் தான் தபஸ் பண்ணேன்னு நினைக்காமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தபஸ்னால் வர்ற கர்வம் இந்த நாடே என் வசம் அப்படிங்கிற கர்வம் இருக்கு இல்லையா அது ராஜ்ய மதம்னு பேர் எல்லாத்துக்கும் அடி கிடைக்கும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் காமம் வெகுளி லோபம் மானம் அதாவது பொறாமை மாச்சரியம் உவகை மோகம் மதம் எனப்படும் ஆறு குற்றங்களுள் ஒருவனை கெடுப்பதற்கு மிகவும் உட்பட்டுள்ள குற்றங்கள் மதமும் வெகுும் காமமும் ஆதலால் அவை இந்த குரட்பாவிலே நமக்கு உணர்த்தப்பட்டு இருக்கின்றன ஆகவே எத்தனையோ இருந்தாலும் கூட இதில் வந்து காமக்ரோத மதம் இந்த மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் இது இருக்கக்கூடாதுங்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் அளவுக்கு மீறின காமம் கோபம் கர்வம் இது மூணும் இல்லாமல் இருந்தால் செல்வம் அழியாது அப்படிங்கிறது இந்த குரட்பாவினுடைய விஷயம் அகங்காரங் கோபம் அதாவது கர்வம் கோபம் சிறுமை மற்றொரு உரை கர்வம் கோபம் சிறுமை போன்ற குற்றங்களை தன்னிடத்தே இல்லாமல் தடுத்து கொள்ள வேண்டும் ஆக பணிவு பொறுமை புலநடக்கம் இதை உடையவனாக இருந்தால் செல்வம் நிற்கும் இந்த இதை வந்து இப்படி போட்டிருக்கு கர்வத்தையும் கோபத்தையும் காமத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பதில் எதிராக இருக்கக்கூடியதை சிந்திக்கணும் ஆ பணிவாக இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் புலனடக்கத்தோடு இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் பயன்படும் அப்படிப்பட்டவன்தான் சமூகத்தில் வளர்ச்சி அடைந்து பலராலும் பாராட்டப்படுவான் தான் பெரியவன்கிற முனைப்பு செருக்கு தன்னை பெரியவன் என்று நினைப்பதால் தனக்கு இடையூறு வரும்போது கோபம் வருகிறது தன்னை பெரியவன் நினைக்கிறதுனால எதையும் நாம் அடையலாம் அப்படிங்கிற ஆசை வருகிறது இந்த மூன்றையும் களைந்தவன் தான் சிறந்த வளர்ச்சி பெற முடியும் இதில் சிறுமைங்கிற சொல் மிக அற்புதமாக காமத்தை குறிப்பதாக இருப்பதை நாம் புரிந்து வேண்டும் லஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் ஆகவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை முறையான வாழ்க்கையின் மூலம் பண்படுத்த வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப உணர்த்துகின்றன நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் செருக்கும் சினமும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து